போவதற்குரிய <gab> <afood Cold accent> <Ginnyilty>. <Emperor Subinfect> பத்து நாற்பதுக்கு அந்த சாப்பாடு போட்டது பத்து நாற்பது பத்து பதினொன்னு வரைக்கும் அந்த வெள்ளியம்பளை தெருக்கு வச்சு ஆடினார் அது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பதினொன்னுல இருந்து பன்னிரெண்டுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டாங்க ஏன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரே சமயத்துல சாதாரண ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி மக்களுக்கு இலை போடலாம் ஒரே சமயத்தில் அப்படி பெரிய பெரிய பண்ணும் அதனால அப்படி பன்னெண்டு மணிக்கு விழுந்தது முடிதாவெல்லாம் போய்க்கொண்டு போயிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாம் அங்கிருந்து படுத்து எப்ப இவங்களை எல்லாம் மேல அறையா அழைச்சிட்டு போ அங்கெல்லாம் தலைவாங்க இதெல்லாம் வந்து கூட அவங்க எல்லாம் படுத்துக்கிட்டும் போய் படுத்துக்கிட்டோம் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் அப்படி இருக்கிற நேரம் மணி பனிரன்ற பனிரன்ற மணிக்கு இந்த சமையல் பண்ண ரெண்டு மூணு ஆட்கள் தலைமையானவர்கள் அப்படியே மெதுவா அம்மா கிட்ட ஒரு விண்ணப்பம்னாங்க என்னப்பா விண்ணப்பம் கொஞ்சம் எல்லாருக்கும் இது ஒரு அருமையான குறிப்பு மடைவாளத்தோடில் புலவர்னர் சமையல் பண்றாங்க பாருங்க அவர்களையும் புலவர் என்று சொன்னார் ஆமா நீங்க புலவர்னா இப்ப என்னன்னு கேட்டா தமிழ் படிச்சவங்க போயிடுது அப்ப எப்படி இல்ல புலவர் என்பதற்கு என்னன்னு கேட்டா புலவர் என்பதற்கு நல்ல மேதக்க அறிவுடையவர் அர்த்தம் இந்த மேதக்க அறிவுன்னு சொன்ன தமிழ்ல இருந்தா தமிழ் புலவர் இருந்து ஆங்கில புலவர் நல்ல இசையில இருந்ததுன்னா இசை புலவர் நல்ல நாடகத்துல இருந்தா நாடக புலவர் அப்படித்தான் இருக்க புலவருங்கிறது என்ன ஒருத்தரு தான் சொந்தமா இப்ப அதோட தான் நின்று அதுக்கு மேலே நல்லா அருமையாக சமையல் பண்ணுவாங்க சார் நீங்க அஞ்சு பேருக்கும் அருமையா செய்ய தெரியும் ஐயாயிரம் பேருக்கும் செய்ய தெரியும் அது ரொம்ப பெரிய தனிக்கலைன்னு நீங்க இந்த அஞ்சு பேர் செய்யறவங்களை ஐயாயிரம் முடிச்சிடும் இந்த ஐம்பதனாயிரம் செய்யறவங்க அஞ்சு பேருக்குன்னு எனக்கு பெரிய கைக போட்டு போட்டு பெருசா போட்டு எல்லாத்தையும் பெருசா போட்டுருவான் போச்சு இந்த அஞ்சு பேருக்கும் அருமையா செய்ய தெரியும் ஐம்பதனாயிரத்து செய்ய தெரியும் நீங்க இந்த கூட்டுன்னா அந்த கூட்டுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் இருக்கணும் ஒரு உப்பு அதிகமா ஒரு உப்பு குறைய கூடாது அப்படி அப்படிப்பட்டவர்களுக்கு மடைவள தொழில் புலவர் என்று சொன்னார் புலவர் எனவே புலவர் என்பது தமிழ் கற்ற ஒருவருக்கு மட்டுமே பொழுது பெரும்பாலும் புலவர் ஜோதிட புலவர் ஜோதிடர் கூட ஜோதிட புலவர்னு சொல்லிட்டு இருந்தோம் தணிதன் ஒரு புலவர் ஜோதிட புலவர் என்றெல்லாம் சொன்னோம் ஆனா இப்ப எல்லாம் விட்டுட்டு தமிழ் படிச்சால புலவர் சொல்லிட்டு வந்துட்டோம் அது புலவர் என்பது ஒருவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பொது இரு கட்சிக்கும் பொது வைத்து சொல்லுங்க திருவள்ளுவர் சொன்னார் அவருக்கு மட்டும்தானா உழவர் இல்லை நல்ல வில்லெடுத்து அருமையா அருமையான கருத்து பேசுகிறார் அவர் சொல்லியுடவர் அப்போ உழவர் சொல்லியுடவர் இப்படி எல்லாம் உழவர் ஏனையோரே உழவர் என்ற பெயர்ல சொல்லல ஆனால் திருவள்ளுவனார் சொல்லேருழவர் பைகுடிலும் கொள்ளற்க சொல்லேருவர் பகை வில்லையேறாக உடையவரவர்கள் இவங்க சொல்ல ஏறாக உடையவங்க அவங்க மாட்டையும் ஏறையும் அவங்க உழவர் என்று பெயர் இப்படி உழவர் என்ற சொல்லும் பொது இப்பொழுது ஒரு சாராருக்கே உரியது அது போல புலவர் என்ற சொல்லும் பொது இப்பொழுது ஒரு சாரா இருக்கே உரியதாய் இப்படி எல்லாம் போற போக்குல சில சொற்களை பற்றிய எண்ணங்களையும் நாம் கொள்ளலாம் அது போல அந்த மடைவள தொழில் புலவர் நல்ல பெரிய மேமேது மேலாளராக இருந்து அவங்க தலைமையில தான் ஒரு லட்சம் பேர் சமையல் பண்ணாங்க கோடி பேர் சாப்பிடணும்னா லட்சம் பேர் அதுல முக்கியமாக இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க மடைவள தொழில் புலவர் வணங்கி அம்மாவுக்கு வணக்கம் போட்டாங்க போட்டு என்ன சொன்னார்களாம் வணங்கி அம்மா ஒன்றின் சமையல் பண்ணதுல ஆயிரத்துல ஒரு கூறுதான் இப்பொழிஞ்சிருக்குது இன்னும் மலை மலையா கிடைக்கு அப்படின்னா இங்க சாப்பிடுறவங்களை பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டாங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பந்திலயே எல்லாம் அத்தனை பேர் அடங்கணுமே பெரிய பந்து போடலாம் அப்படி இருக்கு பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு நாளைக்கு என்னால சாப்பிட முடியாது போங்க நான் வேணும்னு கருத்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இங்க என்ன என்ன சொல்றான்னு கேட்டா ஆயிரம் கூறுல ஒரு கூறு கூட செலவில்லை செலவாகல தொலைந்தில இந்த தொலைந்திலங்கிற ஒரு சொல் கூட ரொம்ப அருமையான சொல் இந்த தொலைஞ்சிலங்கிறது கேட்டா ரொம்ப அப அபசோகன மாதிரி சொல்ல கருதுறான் பொதுவா தொலைந்தில என்பதற்கு என்ன பொருள் கேட்டா இந்த இடத்துல செலவாகலன்னு நடத்தம் அவ்வளவுதான் தொலைந்தில தொலை போயே இருக்கு நோக்கி போயிட்டு கீழ் நோக்கி தொலைகிறது அது வந்து பயனில்லாமல் இளங்கோடிகள் கோவலன் சொல்றான் கோடி ஓடி படமா இவளுக்கு கொட்டினேன் குளம்பொரு குளந்தருவான் பொருள் குன்றம் இளம்பாடு இந்த மாதிரி வீட்டுக்கு அவ்வளவும் தொலைச்சையா அருவிறுப்பு அங்க அருவிறப்பு இதய அமைப்புல இதய தொலைச்சிட வேண்டாங்க என்ன அர்த்தம் அழித்து விடுவேன்னு அர்த்தம் இன்னொன்னு சார் ஒரு ஐம்பது ரூபா பணம் வந்து பாருங்க பக்கில் தொலைஞ்சு போச்சு என்பதற்கு செலவாகவில்லை தொழிலாளர் பணத்தில் சொல்லாட்சிகளை எடுத்துக்கூட நல்ல ஒருவன் எடுத்து ஆராய்ந்து ஆராய்ந்தால் பல்வேறு சொற்களுக்கு அருமையான உரைகள் எல்லாம் எண்ணி பார்க்கலாம் இதுல வந்து உலகியல் வழக்கு இலக்கிய வழக்கு வற்றையெல்லாம் எண்ணி பார்த்தான்னு சொன்னா அருமையா ஒரு இருநூறு பக்கம் எழுதலாம் சொல்லாட்சிகள் என்ன சொன்ன அந்த மறைவள புறவர்கள் எவ்வளவோ நாங்கள் ஆயிரம் எடுத்து அதுல ஒரு கூறு கூட செலவாக அதனால அப்படியே சாதமெல்லாம் இருக்கு பருப்பு மற்ற எல்லாமே இருக்கு என்று சொன்னார்கள் நாம் சொன்ன ஒண்ணு யாங்கள் மேற்கேது என இது அவங்களே சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க நல்லது நம்ம மட்டும் என்னையா எத்தனை பேருக்கு சமையல்லாம் செஞ்சுக்கிறது இல்லையா நீங்கள் பாட்டி உங்கள் வீட்டில் என்ன போடுவீங்களே ஏப்பா இது பெரிய மழையாக இமயமலமாக இருக்குது சாதம் இங்கே காய்கறிலாம் அப்படி கிடக்குன்னு சொல்லுவீங்க அவங்களும் சொல்லிட்டாங்க சுவாமி இந்த மாதிரி இருக்குது நாங்கள் வந்து எவ்வளோவோ இதில் ஆயிரத்துக்கு ஒரு கூட தான் செலவடைஞ்சுருக்கு அப்படியே இருக்குது நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க கொஞ்சமாக இருந்ததுன்னா அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அதெல்லாம் கொஞ்சமாக இருந்ததுனா அளவுக்கு மீறி இருக்கிறால்தான் அவங்க நம்ம மட்டும் வந்தது இல்லைன்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இரவில் யார் சாப்பாடு யார் விரதம்னு கேட்டுக்குவாங்க இந்த சாம்பார் ரசம்லாம் ஒவ்வொரு இதோ மாறி மாறி குஸ்து குஸ்து அப்படிங்கிற பேர்ல வந்துடும் அவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு இருக்கிற நோக்கம் அது எதுன்னு கொஞ்சமாக இருந்தா ரெண்டு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் பார்த்துடலாம் இந்த இட்லி கூட ரொம்ப மிங்கி போச்சுன்னா காலையில எல்லாத்தையும் செப்போட்டு அரடான்னு அரைச்சு மத்தியானம் போண்டான்னு ஆக்கி விடுவான் தெரியும் அந்த வாட் சர்தான் போங்கயா பெருநெருப்புக்கு ஏறும் இல்லைன்னு போக வேண்டியதுதான் இந்த போண்டா இட்லி நாள் ஆனதுன்னா நீங்க போய் ஆராய்ச்சி போறீங்க சர்தான் போக வேண்டியதுதான் சார் சாம்பார் கொஞ்சம் வாட அடிக்குதுங்க காலை சாம்பார் சார் அப்படியே இப்போ வருதுமா சில பேர் இதுல சரியான ஆள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவான் சரியான சாதாரணமா ரஃபா சாப்பிடும் சாப்பிட்டு போடுவான் கொஞ்சம் இதுல ரொம்ப நுணுக்கமா இருக்கிறவன் இது அப்படியே இது காலை சாம்பார் சாச்சி முடிச்சு வச்சு போட்டுருக்காங்க சர்தான் இதெல்லாம் சின்ன பிடி இப்பதான் சாம்பார் சாப்பிட போப்ப அப்படின்னு தெரியிருந்தேன் அது மாதிரி கொஞ்சமா இருந்ததுன்னா அந்த மறைவள தொழில் புலவர்களுக்கு தெரியும் என்னதான் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு இந்த கொஞ்சம் படிச்சது கம்மியா இருந்து ஒருவர் சொன்னார் நம்ம திருப்பணி இப்ப இல்ல வேலூருக்கு வந்துட்டு எங்கே இருக்காரு தெரியல பாலை அவர் சொல்வாரு இந்த தீபாவளி பலகாரம் எல்லாம் போடுறதுன்னா நீங்க தஞ்சை மாவட்டத்தில் தீபாவளி ரொம்ப பெருமாளம் அது வந்து பலகாரம் போடுறது இப்ப இருக்கிற தெரியாது பலருக்கு வந்தாலும் கேட்டால் என்ன சைட்டில் உட்கார முடியாது ஏன்னா சேர்ந்தாப்புல இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு நூறு முறுக்கு புளிக்க முடியாது அது ஆலாம் அவ்வளோ பக்கமா தெரியாது அதனால ஆளை வச்சுதான் செய்யறது தீபாவளினா பங்குதான் இப்ப அது மாதிரி அவர் செய்ய கூட்டணும்னா வருவார் நல்லா இருக்கு அது சொல்வாரு ஏதேன்னு சில அனுபவங்களை சொல்லும்போது நீங்க அதான் டாக்டர் உயிர் சாமநாத ஒரு அருமையான பழக்கம் டாக்டர் உயிர் சாமநாத நீங்க இது மாதிரி சமையல் காரங்க வந்தாங்கன்னா அவற்றை ஒரு மணி பேசுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி பாத்தனையு சரியா வேகம் சமையல்காரன்னு நினைக்க மாட்டார் சாதாரண போடுது உதாரத்துக்கு எத்தனை போடும் எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டுக்குவார் ஏன்னா எங்கேயாவது ஆடுன்னு வரும்போது இதை வச்சு எழுதுவார் அப்படி ஒரு பதிப்பு அப்படித்தான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் இல்லைன்னா இவங்க என்ன தெரியும் எல்லாம் தெரியுமா எதுவுமே தெரியாது எல்லாம் தெரியற பவனம் பண்ணிக்கல அது போல இந்த மலைத்தொழில் அது மாதிரி வரும்போது அவரை கேட்டபோது என்ன ஒன்று சொன்னார் ஏய்யா அந்த மாதிரி ஒரு ஆறு மரக்கா போட்டு வடிச்சிருக்கீங்க அது வந்து எத்தனை பேர் சாப்பிடலாம் எதிர்பாராம ஒரு நூறு பேர் அதிகமா வந்துட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அவர் ஒரு நாள் சொன்னார் அதுக்கு என்ன போங்க ஒரு அரைச்சர் நெய் தான் இந்த ஒரு அரைக்கில நெய் வேணுங்க அவ்வளவுதான் என்ன செய்வீர் அரைக்கிலோ நெய்ய வாங்கி அவங்க எதிர்பாராத பருப்பு சாதத்துக்கு நாலு கரண்டி அவச்சிடுங்க நெய் நிறைய ரெண்டு படி சாப்பிட்டான்னு தொலைஞ்சது சாப்பிட மாட்டான அரைக்கிலோ ஒரு கிலோ நெய் படம் போயிட்டு போகுதுன்னு சொன்னிட்டு நீங்க வரும்போது சும்மா சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க உபசாரி உபசாரின சார் உபசரணம் பண்ணிட வேண்டியது போரியா சாப்பிட்டா வச்சு அந்த மாதிரி நெய்யை முதல்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா மூஞ்சி அடிச்சு மாதிரி போடும் சாதம் பொடி சாப்பாடு மற்ற கா என்ன பண்றது ஒரு கிலோ நீங்கி உருக்கி ஊத்திட்டேன்னு சொல்லுவா நூறு பேர் அப்படியே பெரிய அளவில் பெரிய ஆயிரத்துல ஒரு ஊர் தானே இருக்குது இருக்கு அதனாலதான் தெரியவங்க அதனால இப்படி சொன்னார்தான் உடனே என்ன பண்ணுவாங்க மறைவள புலவர்களுடைய செய்தி இப்ப அம்மா காதுக்கு வந்துட்டு அம்மா காதுக்கு வந்து என்ன பண்றது இப்ப இதே கல்யாணம் வந்து நின்று பணியனும் ஒதுங்கணும் நிக்கணும் ஏன் ரெண்டு காரணம் ஒண்ணு நேற்று வரைக்கும் நீங்க இங்க வந்து அதிகமான செலவானது அம்மாவோடு போயிச்சு இன்னைக்கு அதிகமான செலவானது ஒன்று இரண்டாவது என்னதான் ஏற்கனவே அம்மையப்பராக சேர்ந்திருந்தாலும் இன்னைக்கு கல்யாண புருசு ஆகிடுக்குது அதனால இதை போய் பெரிய காரியத்தை சொல்ல வந்துட்டேன் அந்த கணவன் ஆற்று பேசுறதுக்கு அவ்வளவு படிவு அப்படி இல்லை பாணிந்து ரெண்டு மூணு தாய்மார்கள் மிக பணிவாக ரொம்ப ஒழுக்கமா வாய் ஒத்திக்கிட்டு அப்படி சொன்னாங்க என்ன சொன்னார் கணவநாட்ட ஆடிகள் இந்த அடிகள்ங்கிற அருமையான சொல் அடிகள்ங்கிறது அது ரொம்ப அருமையான சொல் அடிகள் கணவன குறிக்கலாம் அடிகள் முடிவு அடிகள் உயர்ந்தவர்கள் அடிகள் என்று குறிப்பிட்டார் அதை ஆசிரியர் இளங்கோ அடிகள் என்று பெயர் பெற்றார் பெருமான் அடிகள் இறைவனுக்கு எங்கே ஞானசம்பந்த தேவாரம் அருந்தோர் தோழும் அடிகள் வேடங்களே திருந்து தேவன் கூடி தே திருமணிலே பெருமான் பா நீங்க மருந்து மருந்து மாயனுக்கெல்லாம் போறீங்களே அந்த மருந்தெல்லாம் வேண்டாம்ப்பா மா மந்திரமும் பண்ண வேணாம்ப்பா என்ன என்ன மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை மருந்தோ மாந்த மா மாத்தையும் இங்க இருக்கு மருந்து வேண்டில் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை சிறந்த புண்ணியம்னு சொல்றீங்களே அந்த புண்ணிய பயனாக இருப்பது கூட இவைதான் தேவன்குடி தேவர் தேவுரிய அருந்தவோர் தோடும் அடிகள் வேடங்களே எங்களுடைய பெருமானுடைய திருவேட பொலிவழகு அதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அதுவே மருந்து அதுவே மாத்திரை அதுவே உங்களுக்கு புண்ணியம் எல்லாம் என்று சொல்லி திருந்து தேவன்குடினு ஒரு கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல இருந்தது ரொம்ப நசிச்சு போயிருக்குது வயலுக்குள்ள இருக்குது ரொம்ப ஒண்ணு கோயில்லாடு தீபம் கூட கோயிலுடைய திருந்து தேவன்குடி தேவர்தே வைதிய அருந்தவருதரும் அறிகள் வேடங்களே எனவே பெருமானையே அறிகள் குடிக்கலாம் ஆண்டவனியில் அப்படிப்பட்ட ஆடிகள் பாணிந்து ஓதுங்கி நின்று ஆடிகள் முப்பத்து முக்கோடி கணங்கள் தம்மோடும் இங்கே இருந்தார் உள்வது கருதி இந்த ஒரு கால் கணவனார் ஏமா வந்து பார்த்து சமையல் பண்ணப்படாதா எதுக்காக இவ்வளவு தோணும் சமையல் பண்ணேன் என்ன ஒரு கால் வினா வந்துடும் என்பதற்காக அந்த வினா வராம சொல்ற இங்க திருமணத்துக்கு நீங்க அருகில் வந்து வாதிங்க மாப்பிள்ளையா வரீங்க அருகில் வரும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லாம் வருவார்கள் அப்படிங்கிற கருத்து வச்சுதான் உங்கள் வரவு பார்த்து தான் அறிவு வர்றீங்க கல்யாணம் வரும்போது முப்பத்தி மூணு கோடி பேர் என்னுடைய வசுக்கள் உத்ரா உருது சூரியர்கள் பன்னிரண்டு பேர் எல்லாம் வருவாங்கல்லவா அதுக்காக கொஞ்சம் அதிகமா போட்டு வடிச்சிட்டோம் அது அதிகமாக வடித்ததும் தவறில்லை ஆனா மிஞ்சியதும் அருள்வது அதற்காக அதற்காகும் இந்து வைப்போனகம் எல்லை இன்றாக்கி உணங்குகின்றது உண்டு எஞ்சியது அனைத்தன உரைக்கின் அதற்காக கொஞ்சம் நிறைய சமையல் பண்ணும் போச்சு மிஞ்சி போனது எவ்வளவு இருக்கும் சோறு இருக்க அது ஒண்ணு இமயமலை மாதிரி உயர்ந்து இருக்கு அதுக்கு இருக்கிற காய்கறிகள் சாம்பார் பக்கத்தில் இருக்கிற சுனைகளும் மலைகளும் மாதிரி இருக்கு அவ்வளவு உயர்ந்து அவ்வளவு அகலம் இமயமலை அவ்வளவு சாதம் எப்படி இருக்கு ஒரு சொல்லும்ாரிட சரி விளையாட்டு விளையாட்டு பண்ணு விளையாட்டு பண்ண வேண்டும் என்று நினைத்தார் என்று சொல்லல இறைவனுடைய அருட்சதான் என்று வரையறுப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் என்னதோ இங்கு அதிகாரம் அது மாதிரி அம்மாட்ட ஒரு விளையாடல் நினைச்சு சொன்னாரோ என்னமோ அல்லது அல்லது அந்த என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகவோ பாணி திருவருக்கு எட்டி பார்க்கப்படாக்கன்னு கரையிலேயே இருக்கணும் அப்பா சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருவாங்க உள்ள இறங்குது உள்ள இறங்கி ஒரு ஐந்து இந்த குழந்தை அழுகுது ஏன் அழுகுது பிஸ்கெட் எடுத்து கொடுக்கலையா அல்லது அம்மாவை அப்பாவை எதுக்காக அழுது திருநூல் மூணு வயசு குழந்தை எங்க எழுதிச்சு குழந்தைகள் எழுதிச்சுன்னா தெரியும் நமக்கு எந்த இடம் சொல்ல வேணும் சொல்ல வேணாம் எழுதினார் இந்த குழந்தை அழுது ஏன் எழுது தம் மேலைச்சார் குழந்தைக்கு மூணு வயசு ஆக தவிர ஒரு வயசு ஆனது அறிக்கை அறிக்கை என்று எப்படி சொல்ல முடிந்தது பெருமானுக்கு இது எந்த நூற்றாண்டு குழந்தை ஏழாம் நூற்றாண்டு குழந்தை குழந்தை பாடுறது பனிரெண்டாம் நூற்றாண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்ன பாடுகிறார் எனவே ஐநூறு ஆண்டுகள் முன்னேறந்த ஒரு குழந்தை குளத்தங்கள் அழுது காரணத்தை சொல்ல முடியும் ஆனால் என்ன சொல்கிறார் என்ன நமக்கு வயது ஒன்றாச்சு இரண்டாச்சு மூன்று ஆகுது பெருமானி நான் என்ன தப்பு செய்தப்பா என்ன இங்க இருக்கேன் என்ன நீ உனக்கு அழைத்துக் கொள்ள கூடாதா என்ற குறிப்பு அது அழுகுது அதுல போய் சித்தாந்த கருத்தை துணிக்கிறீங்கள அல்ல அல்லார் ஏதேனும் ஒன்று சொல்வாரானால் அதற்கு பின்னணி திருமுறைகள் இருக்கின்றன அது என்ன திருமுறை என்று சொல்வதற்கு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா ஆனால் உண்மையான திருமுறை அங்க இருக்கும் என்ன திருமுறை அவரே பாடுகிறார் எங்க மறக்குமாரில என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டின பிங்கா பிறப்பிலி அதப்படுதுல பெருமானி மறக்குமாரில எண்ணெய் நான் கொஞ்சம் கூட ஒன்னு மறக்கலையப்பா அப்படி மறக்கமா மறக்க முடியா மறந்துருக்காம இருக்கிற எண்ணெய் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் ஒன்னா சீர்காழியிலே சிவபாதியத்திற்கும் பகவதி அம்மா வைத்திலையும் பிறக்க வச்சியப்பா என்று பாடுவதால் தான் அவரு உள்ளத்தில் மீண்டும் போட வேண்டும் என்று பெருமாள் அது அவருக்கு மனதில் உறுத்திக்கிட்டே இருந்தது ஏன் பாப்படி செய்யறேன் எனக்கு என்னப்பா என்று கேட்டார் அந்த பாடல்தான் தம் மேலைச்சார்பூனந்தோ மூணாண்டு ஆயிட்டேப்பா இன்னுமா இருக்கணும் என்று சொல்லிட்டார் ஜனநாயகம் அதனால மற்றவன் பகுத்தறிவாதியெல்லாம் மூணு வயசு பிஞ்சு குளத்து தலையில இப்படி எல்லாம் சார்பு கருபதெல்லாம் சொல்லப்படாது இப்படி நீங்க கூப்பிட்டுக்கணும் அதனால சாரும் பிள்ளைமைதானூ ஜனநாயகத்துக்காக பண்ணார் என்னன்னு ஏதோ சிறுபிள்ள தனமா சின்ன பிள்ளை அழுதுச்சோம் ஆக அழுதுப்பா குளத்தங்க இப்படி பல திருவருள் சார்பாக நிகழ்ந்த செயலுக்கு தாம் காரணத்தை இன்னதென்று வரையறைப்படுத்தாமல் இதுவோ அதுவோ என்று சொல்லுவது அவருடைய பழக்கம் அதுதான் நின்று என்ன சொல்லு நீங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாரும் வருவீங்களேன்னு சமையல் பண்ணும் அது கொஞ்சம் கூட ஆயிரத்து ஒரு குழு கூட சொன்ன உடனே நினோ அல்லது என்ன என்பதை தெரிவிப்பதற்காக தாக்கம் என்பதை பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அவர் அப்படினா ரொம்ப அருமை அதாவது என்னன்னு கேட்டீங்க அது வந்து கோபம் வந்து அம்மாவுக்கு சண்டை வந்து நீங்க கூட பாருங்க சில சில காரியத்தை நம்ம கடுமையா சொல்றது உண்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றது உண்டு இந்த கடுமையா சொல்றது கூட திருச்சுக்கிட்டே சொல்றது ரொம்ப அனத்தமா இருக்கும் ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிடுறது அது என்ன ரொம்ப அருமையா இதெல்லாம் செய்திருக்க சிறிது வாழ்நகை செய்து மறுவில் உனக்கு உனக்கு நமா மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் அதில் அந்த ரெண்டு பேரை விட உயர்ந்த தன்மை எங்க வாய்ந்தது பாண்டியர் உள்ளத்துக்கு உண்டு பாண்டியர் உள்ளத்துக்கு இப்ப நம்ம பேசாம இருந்து ஏனைய சேரரும் வந்து சோழரும் இருந்தால் ஒவ்வொரு கால இல்லையில ஒவ்வொருவர் உயர்ந்திருந்திருக்காங்க அது ரொம்ப அருமையாக புறநானூறு பண்ண உருவா அருமையா சொல்லியிருக்கு பாண்டியரி நீ மற்ற ஏனையம் வென்றாய் மிகச் சிறந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்க இருகன் ஓங்கிய ஒருகன் போலானோடு எப்படி எங்கள் பெருமானுக்கு இரண்டு கண் வந்து சரிசமமா இருக்கு ஒரு கண் மட்டும் நெற்றிகன் உயர்ந்திருக்கு ஒருவனாக இருக்கிறாய் அப்ப இரு கண்ணாக இருப்பது ஏனைய சேரதும் சோழரும் அதில் மீது இருக்கிறது பாண்டியன் ஆகிய பாருங்க பெருமானுடைய நெற்றி கண் யாருக்கு ஓமியாயிட்டு மூவேந்தருக்கு ஓம பண்ணியிருக்காங்க வழிபாடு கருதோன் பற்றி பேசுகின்ற பொழுது முன்முக்கன் வருகிறது ஓமையாவது அது போல நீ ஏனையோட நீங்க உங்களுடைய பெரிய பெரிய குடும்பமா அதனாலயோ பெறுதுவான் தருவனின் பணி செய்ய பெற்றிடில் குறைவதேர் திருவலா முன்னதே அன்று எங்கேயாவது செல்வ குறைபாடு சேர நாட்டுக்கு சோழ நாட்டுக்கோ நேர பாண்டி நாட்டுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு நிறைய வெண்டி நிதிமே நடத்திட்டு போறான் அவ்வளவு இப்படி சொல்ல முடியுது அப்படிலாம் இருக்குது அதனால அளவிலாதனின் செல்வத்தின் பெருக்கை நாம் அறிய விளைவு செய்த அனைப்போம் அந்த செல்வத்தை பத்தி நாம எல்லாம் தெரிஞ்சிக்கணும்ங்கிறதுக்கு ஆப்புடி சமيل பண்ணியான்னு கேட்டாரு போச்சு இது இது இந்த விட என்ன இருக்கு இது வேற மாதிரி சொல்ல சொன்னா மத்தமானா சொல்ல சொன்னோம்னா செல்வம் பா உனக்கு புரியு செல்வம் அதனால இது 2000 பேர்க்கா சமيل பண்ண சொல்லுங்க 2 கோடி பண்ண சொல்லுங்க இந்து சொல்ல வேண்டியதை திருஞ்சிட்டே உங்கிட்ட இருக்குற செல்வத்தை பத்தி நாங்க எல்லாம் தெரிஞ்சிக்கணும்ங்கிறதுக்கு ஆப்புடி செய்ய போற இருக்குது அப்படினு பா அந்தமா பணிந்து ஒதுங்கி நின்று எல்லாம் சொல்லிட்டு மாப்பிள்ள ஒரு சாப்பிட்ட சுவாமி சுவாமி அந்த ஒரே ஒரு பூதகணம் என்ன பூதகணம்ல ஒரே ஒரு பூதகணத்தை குண்டோதரன் பேரு அவன் நான் நல்ல முன்னே சாப்பிட்ட சுவாமி அப்படின்னு சொன்ன பார்த்தார் பெருமாள் அந்த பசித்தீயை அப்படி அப்படி வயத்தில உண்டாகணும்னு நினைச்சார் அப்படி உண்டாகணும் நினைச்ச உடனே உடனே அவன் துளிக்க ஆரம்பிச்சுட்டான் என்னன்னாரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சாப்பிட்ட மாதிரி ஐயோ சாயம் பசிக்குது சாமி பசிக்குது சாயம் பதிக்குது அதான் பெருமாவுடையது வடவைக்கானல அப்படி வயிற்று வந்த உடனே ஒரே பசி வந்து இவர் பார்த்தார் ஒன்னும் அதிகமா சரி எங்கள் சத்து எங்கள் ஆட்களில் ஒன்றும் மாப்பிள்ள இதில் ஒன்றும் யாரும் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டாங்க பண்ணுறது இந்த இந்த ஒரு ஆள் இருக்கிறான் எப்போ உனக்கு அவங்க பதிக்குது அவங்க பதிக்குது என்ன இந்த ஒரு ஒரு ஆளை மட்டும் சாப்பாடு போட சொல்லு போடு அப்புறம் நான் மற்றவங்களை அனுப்புகிறேன் போ அப்படின்னு முடிஞ்சு போச்சு ஒன்று இந்த ஒரு ஆள் அழைச்சிட்டு போனாங்க இதெல்லாம் ஒளியும் ஒளியில் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கூட ஓட்டலாம் இதெல்லாம் செஞ்சால் ஓட்டலாம் செஞ்சால் அவ்வளோ பெரிய ஒரு சரி சரியத்தை காட்டி பசுகுதே பசுகுதே பசுகுதேன்னு சொல்லி போனோம் போன முன்னா தான் முன்னாடி இமயமலை மாதிரி சாதம் இருக்குல்ல அதுக்கு மேலே பக்கமலை மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்குது எல்லாம் வேண்டிய பாயசம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் எடுத்தான் ஒரே அள்ளுனா அத்தரியும் ராத்திரிக்கு என்ன பண்றான் கொஸ்துக்கு சம்பா கொஸ்துக்கெல்லாம் அறிஞ்சி வச்சிருக்கான் கொஞ்சம் காய்கறி அதெல்லாம் பச்சையா உள்ளதெல்லாம் சத்துணம் ஒன்றுட்டான் சரி ராத்திரி மூணு ஒன்னு சொன்னா பூரி மாவட்டம் இதுக்கு அதெல்லாம் வச்சிருக்கு எல்லாம் பச்சை மாதிரி உள்ள போட்டுதுல வச்சிருந்தாங்க மாப்பிள்ள வரவேற்பு